ாலும்பர்களின்டுவதும்ஸ்லிமின் மீது கடமையாக உள்ளது பாவம் செய்ய ஏவப்பட்டால் அதை கேட்பதோ கட்டுப்படுவதோ கூடாது என்று நபிஹல் வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று நான்கு நான்கு முஸ்லிம் ஒன்று எட்டு மூன்று ஒன்பது